வணக்கம் நற்றினியின் சரித்திரம் தொற்ற சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று அக்டோபர் பதினாறாம் நாள் இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எழுநூத்தி ஆண்டு பாஞ்சாலங்குறிச்சி மன்னர் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆங்கிலேயர்களால் தூக்கிலிடப்பட்டார் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு லண்டன் வெஸ்ட்மின்ஸ்டர் அரண்மனையில் தொன்மையான பல பொருட்கள் தீ எரிந்து சேதமடைந்தன ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு வில்லியம் டிஜி மோர்டோன் என்பவர் ஈதர் மயக்க மருந்தை முதல் முறையாக பொது மருத்துவமனையில் பரிசோதித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ரஷ்ய இராணுவம் எஸ்டோனியாவில் மக்கள் கூட்டம் ஒன்றின் மீது சுட்டதில் தொன்னூற்றி பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பிரிட்டிஷ் இந்தியாவில் வங்க பிரிவினை ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வால்ட் டிஸ்னி நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இரண்டாம் உலகப் போரின் போது பிரிட்டன் மீதான ஜெர்மன் விமானப்படையின் முதலாவது தாக்குதல் இடம்பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு மும்பையில் இடம்பெற்ற வெள்ளப்பெருக்கில் நாற்பதாயிரம் பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கிரேக்க கம்யூனிச தலைவர் நிக்கலஸ் ஜகாரியாடிஸ் என்பவர் தற்காலிக போர் நிறுத்தத்தை அறிவித்தார் கிரேக்க உள்நாட்டு போர் முடிவுக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பாகிஸ்தானின் முதலாவது பிரதமர் லியாக்கத் அலிகான் ராவல் பிண்டியில் சுட்டுக்கொல்லப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு மக்கள் சீன குடியரசு தனது முதலாவது அணு ஆயுத சோதனையை மேற்கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு கிழக்கு தீமோரில் ஆஸ்திரேலிய தொலைக்காட்சி ஊடகவியலாளர்கள் ஐந்து பேர் இந்தோனேசிய படைகளினால் சுட்டுக்கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு பெரியம்மை நோயினால் பாதிக்கப்பட்ட கடைசி மனிதராக வங்காளதேசத்தைச் சேர்ந்த ரஹீமா பானு என்ற இரண்டு வயது குழந்தை அடையாளம் காணப்பட்டாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தென்னாப்பிரிக்காவின் டெஸ்மன் டூ டூ நோபல் பரிசு பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு எட்டாயிரம் மீட்டருக்கு மேல் உயரம் கொண்ட அனைத்து பதினான்கு மலைச்சிகரங்களிலும் ஏறிய முதல் மனிதர் என்ற சாதனையை ரைன்ஹோல்டு மெஸ்னர் என்பவர் நிகழ்த்தினார் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு தமிழ் விக்கிபீடியாவில் முதலாவது கட்டுரை சிரின் எபாடி பற்றி எழுதப்பட்டது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இலங்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை அடுத்து இணைக்கப்பட்டிருந்த வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் இணைப்பு செல்லுபடியற்றது என இலங்கை உயர்நீதிமன்றம் அறிவித்தது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் ஆயிரத்தி எழுநூறாம் ஆண்டு ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர் கர்நாடக இசை கலைஞர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு மு கதிரேச செட்டியார் தமிழக தமிழறிஞர் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு டேவிட் பென் கொரியன் இஸ்ரேலின் முதலாவது பிரதமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு திக்கு ருசி சுகுமாரன் மலையாள திரைப்பட இயக்குனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு புளியூர் கேசிகன் தனித்தமிழ் எழுத்தாளர் உரையாசிரியர் மொழிபெயர்ப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சிரில் பொன்னம்பெருமன் இலங்கை அறிவியலாளர் வேதியியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நவீன் பட்நாயக் ஒடிசா அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஹேம மாலினி இந்திய நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கிரேசி மோகன் தென்னிந்திய நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சூசை கடற்பொழிகளின் தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜக் காலிஸ் தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜான் மேயர் அமெரிக்க பாடகர் இசைக்கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு பிரித்திவிராஜ் சுகுமாரன் இந்திய நடிகர் பாடகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு அனிருத் ரவிச்சந்திரன் இந்திய நடிகர் பாடகர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எழுநூத்தி தொன்னூத்தி ஒன்பதாம் ஆண்டு வீரபாண்டிய கட்டபொம்மன் பாஞ்சாலங்குறிச்சி மன்னர் விடுதலைப் போராட்ட வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு லியாக்கத் அலிகான் பாகிஸ்தானின் முதலாவது பிரதமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு செம்பை வைத்தியநாத பாகவதர் கர்நாடக இசை கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு முத்துராமன் தென்னிந்திய நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஹரிஷ் சந்திரா இந்திய அமெரிக்க கணிதவியலாளர் இயற்பியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு ஜான் பாஸ்டல் அமெரிக்க கணினியலாளர் இந்நாளின் சிறப்புகள் சிலி நாட்டில் ஆசிரியர் தினம் என்று உலக மயக்கவியல் தினம் மற்றும் உலக உணவு தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே